அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களின் முதன்மையானவரும் அவர்களின் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள் என்று நபிசல்லாஹு அலிஹசம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் எப்படி பூமிக்குள் எழுக்கப்படுவார்கள் அவர்களில் அவர்களது கடை உள்ளவரும் போர் செய்த அவர்களில் ஒருவராக இல்லாதவரும் இருந்திருப்பார்களே என்று கேட்டேன் அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள் பின்பு அவர்களின் எண்ணங்களின்படியே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று எட்டு முஸ்லிம் இரண்டு எட்டு எட்டு நான்கு